சென்னை கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை நடைபெறும் சித்த பேர தர்மபுரம் திரு பா சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பங்கேற்கும் திருமுறைசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனம் உகந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நிகழ்ச்சியினை பொறியாளர் திரு புஷ்பராஜ் அவர்கள் திருவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் மகா சன்னிதானம் அப்படின்னு பேர் இப்ப இருக்கிற மகா சன்னிதானம் பேரு இருபத்தி ஆறாவது நம்பர் பத்தாவது மகா சன்னிதானம் ஒரு மிகப்பெரிய ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன் அவர்கிட்ட உபதேசம் கேட்க போன ஒரு சின்ன பெண்ணு நம்ம மதத்தில் என்ன சம்பிரதாயம் கேட்டீங்கன்னா ஐந்தாவது வயசுலேயே உபதேசம் கேட்டுக்கணும்னு நம்ம மதத்தினுடைய கட்டுப்பாடு எத்தனாவது வயசுல அஞ்சாவது வயசுல உபதேசம் கேட்டுக்கணும்னு அப்படி ஒரு நிகழ்ச்சி உண்டு ஆனா இன்னைக்கு வயசுல கூட உபதேசம் கேட்டுக்கிறது இல்லை என்ன பண்றது அந்த உபதேசம் கேட்டுக்கிட்டு பஞ்சாட்சிரம் சொல்லக்கூடிய புண்ணியம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த சன்னிதானத்துக்கிட்ட உபதேசம் கேட்கறதுக்கு போன கல்யாண பெண் ஒருத்தி போன உபதேசம் கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கதவை சாத்திக்கிட்டு காதுல இந்த பஞ்சாற்றரச உபதேசம் பண்ணுவாங்க உடம்புல தண்ணியை தெளிச்சு தலையில தண்ணியை தெளிச்சு அவங்களை சுத்தப்படுத்தி அந்த தண்ணியை தெளிக்கிறதுனால சுத்தப்படுத்தி அவங்க காதல இந்த பஞ்சாடத்துல சொல்லுவாங்க இதுதான் தீட்சை அல்லது உபதேசம் அப்படின்னு சொல்ற அப்படி இந்த என்ன பண்ணா இருபது வயசுல ஒரு பெண் உபதேசம் கேட்டுக்கிட்டு வெளியில வரும்போது எண்பது வயசு கிழவியா வெளிய வந்துட்டான் அவடைய வெளியில இருக்கிறவன் என் மனைவி உள்ள போனால அவளுக்கானதான் யாரோ ஒரு கிழவி வந்திருக்கிறாள் சொன்னான் காரணம் என்ன அவனு கேட்ட அந்த உபதேசம் கேட்ட உடனே அவளுக்கு அந்த முதுமையை வந்து விட்டது ஐயோ என் மனைவி சின்ன பொண்ணாச்சே கெள்வியா போயிட்டாளே சொன்ன போது அந்த சன்னிதானம் மறுபடியும் ஒரு உபதேசம் பண்ணி அவளை சின்ன பொண்ணாக ஆக்கினார் என்பது வரலாறு இன்னும் இந்த மாதிரி அவருடைய வரலாறு நின்று போகிறது அதை நான் குறைச்சுக்கிறேன் சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன் அந்த சன்னிதானம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பாடல் திரு அருப்பா என்ற பெயர் பாடியிருக்க என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல ஒரு தட்சிணாமூர்த்தி சொல்றார் சம்பிரதாயம் அறிவோர் என்ன சம்பிரதாயம்னு ஒண்ணு உண்டு சட்டம்னு ஒண்ணு உண்டு சம்பிரதாயம்னு ஒண்ணு உண்டு சம்பிரதாயப்படி நாம தேவாரம் ஆரம்பிச்ச போது இந்த பிடியதன் உருவா பாடுறோம் அது கணபதி பாட்டு அல்ல திருஞான சம்பந்த தேவாரம் திருஞார தேவாரம் திருநாவுக்கரசர் தேவாரம் சுந்தர தேவாரம் மாணிக்கவாசகர் தேவாரம் இதுல இந்த மாணிக்கவாசக பாட்டி திருவாசகம் இதுல முருகனை சிவனை தவிர வேற ஒருத்தருக்கு பாடல் கிடையாது ஏக தெய்வ கொள்கை தான் உணர்த்தப்படுகிறது நீங்க சொல்லல அப்புறம் ஒருத்தனுக்கு ஒரு நூல் என்று நான் சொல்லப்படும் ஏதேனும் ஒரு நூலை பிடித்து கொள் என்று சொல்லுவார்கள் ஒரு குருநாதனை பிடித்து கொள் என்று சொல்லுவார்கள் ஒரு மனைவியை வைத்து கொள் என்றுதான் சொல்லுவார்கள் இருதார மனைவியை நம்ம மனைவியே ஒத்துக்கல வேற உலகம் ஒத்துக்குதாங்க அதையே சரியா பார்க்கறது எனக்கு அவகாசமும் அறிவும் இல்லாமல் போய்விட்டது ஒரு நூலை எடுத்துக்கொள் அதுல சொல்றபடி நீ நட என்னுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்குறள் திருக்குறள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் திருக்குறள் சொல்றபடி படிக்கிறவங்க நடக்கிறது இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் எங்க ஊர்ல ஒரு வாசகசாலை உண்டு என்ன எழுதியிருக்கிற இருக்கிற தலைவர் திருக்குறைய திருக்குறளை படி அதன்படி நட அப்படின்னு எழுதியிருக்கான் ரொம்ப பேர் நடக்கிறது இல்லை என்னுடைய அபிப்பிராயம் ஒரு கட்டுரையை நான் படித்தேன் பொள்ளாச்சி மகானியா எழுதியிருக்கிறார் அதுல அவர் அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கார் திருக்குறளை படிப்பவர்கள்லாம் அதன்படி நடப்பதில்லை இது ரொம்ப நாளா எனக்கு இந்த அபிராயம் உண்டு அவரு அந்த மாதிரி ஆக இந்த அதுல என்ன பண்ணினாங்க இப்ப நான் பாடினது பிடியதன் உரிமைன்னு பாடினது திருஞான சமுத்தருடைய தேவாரம் அதுல கணபதி என்ற சொல் வருகிறது அதனால என்ன பண்ணிட்டாங்க எங்க முன்னே இருந்த ஓதுவார்கள் இந்த கணபதி என்ற சொல்லு வர்றதுனால முன்னாடி பாடிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை உண்டாக்குனாங்க அவ்வளவுதான் நான் நான் இங்கே நினைப்பூட்டி இருக்கிறேன் இருந்தாலும் அதை ரெனிவில் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஆக அந்த சம்பிரதாயம் என்பது அதுபடி நான் இப்ப பாடுறேன் உங்களுக்கு நினைவு நினைக்கிற ஒரு ஒரு மாதத்துக்கு முந்தி முதல் திருமுறையிலிருந்து பல பதிகங்களை நான் பாடிக்கொள்றேன் என்று நான் உங்களுக்கு பாடிக்கொண்டு நான் விட்டு இருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன் போன மாசம் சுந்தர குருபூசை வந்ததுனால சுந்தரனுடைய தேவாரம் உங்களுக்கு நினைவூட்டினேன் நான் தெரிய உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லிவிட்டேன் என்று நான் சொல்லவே மாட்டேன் என்ன விட நீங்க தான் பெரிய அறிவாளிகள் ஆமா நிச்சயமாக சுந்தருடைய தேவாரத்தை சிலதை உங்களுக்கு பாடி காட்டினேன் அந்த ஒன்றாம் திருமுறையில பல பதிகங்கள் பாடியிருக்கிறேன் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது ஒன்னாம் திருமுறையிலே இன்னும் பாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஆறு பதிகம் இருக்கிறது அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது பாட்டு இருக்கிறது ஒரு திருமுறையில திருமுறை என்பது ஒரு ஒரு பகுதி என்று வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று பகுதி சிறஞாச நூத்தி முப்பத்தாறு நூத்தி இருபத்தாறு நூத்தி பதினாலு ஆக நாலாயிரத்து பாடல் சீனா சம்பந்த தேவாரம் அவர் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பாடல் பாடினார் என்று வரலாறு நமக்கு அத்தனையும் கிடைக்கல எத கிடைச்சதாவது நாம ஒழுங்கா பார்ப்போமா என்று பார்த்தால் வணக்கம்மா கிடைச்சதாவது நாம ஒழுங்கா பார்ப்போம் என்று பார்த்தால் இன்னைக்கு அதை சைவ மக்கள் போர்மான அளவுக்கு பார்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய குறை இருந்தாலும் அது அவ்வளவு உங்களுக்கு பாட முடியாவிட்டாலும் கேட்டுக்கிட்டே வரலாம் அல்லவா ஆமா திருமுறை ஓதுதல் பெரிய புண்ணியம் என்றுதான் சொல்லப்படுகிறது அதனால்தான் கோயில்ல பூசையின் முடிவிலே தேவாரம் ஓதுதல் என்று வைத்திருக்கிறார்கள் செட்டிநாட்டுல பாத்தீங்கன்னா செட்டி நாட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் சிவபூச பண்ணுகிறவர்கள் செட்டியார்கள் அத்தனை பேரும் அப்படி ஒரு ஓதுவாரா வச்சிருப்பாங்க அவங்க வந்து ஓதிபிட்டு போவாங்க அவங்களுக்கு மாசம் காணிக்க கொடுப்பாங்க நாட்டுக்கோட்டு செடியார் தான் கண்டிப்பா நாட்டுக்கோட்டை செடியார் சொல்றதுனால எனக்கு அவர்களை ஏதோ சோப்பு போடுற எண்ணி விடாதீர்கள் உண்மையை சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆமா இந்த ஒன்றாம் திருமுறையில் நான் இரண்டாவது தடவையாக இந்த வாசி தீரவே என்ற தேவாரத்தை நான் உங்களுக்கு பாடி நினைக்கிறேன் முதல்ல நான் பாடி வச்சேன்னு நினைக்கிறேன் ஆனா என்னமோ தெரியல நான் அதை மார்க் பண்ணவில்லை நேற்று இரவு படுக்கும்போது நினைச்சேன் வாசித்தீரவே பாடி காட்டி விட்டோம் போல இருக்கேன் நினைச்சேன் ரைட் பண்ண எனக்கு சந்தேகத்தினால மறுபடியும் நான் பாடி காட்டுறே போசி தீரவே என்ன பொருள் வாசின வட்டம் அதாவது இப்ப ஒரு செல்லாத காசு இருக்குன்னு வச்சுக்கோ இந்த செல்லாத காசை ஒருத்தன் கொடுத்தோம்னா அவன் வாங்க மாட்டேன்னு சொன்ன அஞ்சு ரூபா நோட்டுன்னு வச்சுக்கோ அப்பா ஒரு அறத்துக்கடா அல்லது ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டா நாலு ரூபாய் நோட்டுக்குள்ளது காசு சிவன் அது கொஞ்சம் பழமையான காசாக இருந்ததுன்னு முன்னே இருந்தவர்கள் பொருள் பண்ணிட்டாங்க ஆமா ஆனா இப்ப புது ஆராய்ச்சியில ஒரு சர் எழுந்திருக்கிறார் பசுமைய புதுமையான பழமையான காசு அல்லது புதுமையான காசு அப்படின்னு பொருள் பண்ணிருக்க ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முந்தி வரலியம் ஜவஹர்லால் நேரு இருந்த வரலியம் நினைக்கிறேன் அவர் காலத்தில் தான் இந்த வந்தது அதுக்கு மிந்தி ஒரு அணாவுக்கு பன்னிரண்டு பைசா அப்படின்னா இருந்தது ஒரு ரூபாய்க்கு பதினாறு அணா அப்படின்னு தான் இருந்தது இல்லையா ஆமா பின்னால இந்த தசாம்சம் கொண்டு வந்தார் அவர் அஞ்சு காசு பத்து காசு அப்படின்னு கொண்டு வந்த போது ஒரு அணாவுக்கு காசு அப்படின்னு அந்த மாதிரி திருநாவு திருஞான சம்பந்தருக்கு கொடுத்தது புதுமையான காசு புதுமையான காசு ஆனதுனால கடையில கொண்டு கொடுத்த புதுசா இருக்கு கொஞ்சம் கொடுக்கிற காசு அப்படின்னு வட்டம் என்றால் புதுமை என்று ஒரு பொருள் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் ஒரு பெரும் புறவர் அல்லவா ஆமா இது நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒத்து வருகிறதா இல்லையா அப்புறமா பார்த்துக்கான காசு என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் திருஞான சம்பந்தருக்கு பெருமை சேர்க்கும் என்று நான் எண்ணுகிறேன் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவீழ் மடலைக்கு போனாங்க அப்பொழுது நாடு இருந்த நிலை ரொம்ப வறுமையான நிலை அடியார்களுக்கே சோறு கிடைக்கிறது கட்டமா போச்சு சிவர்கிட்ட கேட்டார்கள் சிவன் சொன்னான் திருவீழி மிடலையில கிழக்கு பக்கம் இருக்கிற பலிபீடத்தில் ஒரு காசு வைப்போம் அதை திருஞாசம் எடுத்துக்கட்டும் மேற்கு பக்கத்தில் இருக்கிற பலிபீடத்தில் ஒரு காசு வைப்போம் பொற்காசு அதனை திருநாவுக்கரசர் எடுத்துக் கொட்டட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இதனை வைத்துக் கொண்டு எல்லோருக்கும் சோறு போடுங்கள் என்று ஆண்டவன் உத்தரவிட்டு விட்டான் திருநாவுக்கரசு கொடுத்த காசு அப்ப உலகிட்டு காசு அதனால கொண்டு கொடுத்த உடனே சாமான கொடுத்துறான் திருஞான சம்பந்தர் கொடுத்த காசு புதுமையான காசு ஆனதுனால சசாம்ச காசு மாதிரி திருஞார சம்பந்தருடைய மடத்துல சாப்பாடு போடுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகிறது திருநாவுக்கரசு மடத்துல சரியா பரண்டடிச்சவன சோறு போட்டுறாங்க இது ஏண்டா அந்த தும்பம்னு நேரம் சிவனிட்ட போனார் திருஞான சம்பந்தர் உடனே கேட்கிறார் எனக்கு இந்த வாசி தீர எனக்கு காசு கொடும் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா ஆமா வாசி தீரமே காசு நல்குவீர் மாசில் ீர் மாசி கரை இப்பட்டு வரு என்பது சந்தேகம் சொல்லிவிட்டேன் நீங்க உங்களுடைய அறிவிலையும் போட்டு பாருங்கள் எது சரினு வச்சிருக்கீங்களோ எதோ எப்படியோ திருஞான சமுதர் இப்படி பாடி நல்ல காசு பெற்றுக் கொண்டார் என்பதை மாற்றம் நாம எண்ணிக்கொள்ளுவோம் பாட்டுக்கு பொரு இப்ப ஒண்ணு சொல்ல போற தேவாரத்துக்கு ஈசியான மெட்டும் இருக்கிறது கடுமையான மெட்டும் இருக்கிறது இன்னொரு தான் சொல்றேன் தேவாரத்துக்கு மட்டு எல்லாரும் பாடக்கூடியதாக ஒரு மட்டு இருக்கிறது எல்லோரும் பாட முடியாமல் படித்தவன் மாத்திரம் பாடக்கூடிய மட்டும் இருக்கிறது இப்ப இந்த ஈசி மட்டை சொல்றேன் நீங்களே சொல்ல முடியும் பாசி தீரவேரவே காத்து நல் மா تنミળனயி ஏதலில்லையே பாத்தீங்களா இதுதான் ஈசி மட் பழமையான மట్టి தான் இது சூச நான் உண்டாக்கல ஆமா இப்ப அந்த கடுமையான மட்ட انا பாடி கேட்றேன் பாருங்க பாக்கி ரேவே பாட்டில் பிழே பாதி பிரகவே இது இந்த ஓதுவார்களாத்தான் பாட முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு போதுவார்ட்ட அஞ்சு வருஷம் படிச்சாத்தான் சொல்ல முடியும் ஏசலில்லையே இறைவராயினி மறை கொள் மிதலையே கரைகுள் காத்தினை முறைமை நல்குவே ஏழலையே பை கொடலவி நீ நல்குமே பாடிதம் மாநக பாடி தம்பங்க பிரிமிழலை மேல் தாழும் மொழிகளே தாழும் மொழிகளே தாழும் மொழிகள் உடனே அவருக்கு சாதம் சாமியோட்டாங்க இது தொண்டு என்று நான் நினைக்கிறேன் அது மாத்திரம் எனக்கு ஒரு யானைப்பாகன் எனக்கு தொடர்பு அவன் சிவபக்தன் யானைப்பாகன் பெருமாள் கோயில் யானைக்கு இவர் பட்ட பட்டையாக விபூதி போட்டுக்கிட்டு அந்த யானையை ஓடி அவர் சிவபூச பண்றவர் கோயில் இருக்கிறான் எங்க கோயில் யானைப்பாக நெத்தி நிறைய விபூதி எடுத்து அது எங்களுக்கு பிடிக்கலை ஆனா யானைக்கு என்னவோ நாமம் போட்டுக்கிட்டு வர்றான் அப்படின்னு எழுதினாங்க அவர் என்ன பண்ணிட்டாங்க உனக்கு என்ன அவன் எந்த வேஷத்தில் இருந்தான் கைது கட்டி இருந்தா உனக்கு என்னயா யானைய ஓடிட்டு வரானா இல்லையா யானையை ஒழுங்கா வேலை செய்யறான்ல விட்டு அடிபட்டு போச்சு ஆக சிவபக்தன் எனக்கு ரொம்ப வேண்டியவன் தேவார திருவாச நல்ல அபிப்பிராயம் சிவபூச பண்றான் அவருக்கு அந்த பெருமாள் கோயில்ல ஸ்ரீரங்கநாதர் கோயில்ல வேலை செய்ய பூச பண்ற ஒரு ஐயங்கர் அவர் சொன்னாரு நான் எத்தனை நாள அந்த ஸ்ரீரங்க பெருமான பூச பண்ணிட்டு இருக்கிறேன் சொந்த வீடு இல்ல குடி வீட்டுல இருக்கிறேன் நான் என்ன பண்றேன்னு சொன்னேன் அப்ப இந்த யானை பாக்க சொன்னா வாசி தீரவே காசு நல்கு வீர்ன்னு இருக்கு ஒரு பதிகம் ோ சொல்லு கிடைக்கு அந்த எழுதி வாங்கி தனந்தோரு கையில காசு கெடுத்து ஆதிங்களா ஆமா அங்க நான் இப்ப எனக்கு எண்பது வயசு வந்த போது எண்பது நடக்குது வந்த போது அவர் ஒரு பெரிய விழா வச்சிருந்தார் அவர் அப்போது அறிமுகப்படுத்தினார் ஆணவத்தோடு சொல்றேன் ஆயிரம் பொன் கொடுத்த பதியந்தோறும் சொல்லுவேன் கோயில் வீட்டிலையும் சொல்லுவேன் ஏன் அந்த பதியத்தை பாடி ஆயிரம் பொண்ணு கொடுத்தான்னு இருக்கு எனக்கு என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துகிற அளவுக்கு அந்த தேவாரம் அதைத்தான் செய்கிறது நிச்சயமாக என்று சொல்லிவிட்டு இந்த வாசிக்கில இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் முதல் திருமுறையில இருக்கிற எல்லா பதியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது தமிழ்ச் தமிழ்ச சங்கம் எனக்கு கொடுத்த பிச்சை என்ன தெரியுமா தேவாரத்தை அவங்களுக்கு நினைவூட்டி விடு அப்படின்னு நாலு வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க அதுவே அந்த பிச்சை எனக்கு சந்தோஷம் நான் தேவாரத்தை காதல எப்படா போடுறதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன் உலகத்துல நிறைய வந்தது பாடி வச்சேன் இரண்டாவது தமிழ் சித்தங்கம் ஆமா நான் கேட்டேன்னு இந்த பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் எனக்கு மனம் உகந்து கொடுத்தாரு ராஜ பரம்பரை இல்லையா அண்ணாமலை செட்டியார் பரம்பரை இந்த மாதிரி ஒரு கட்டடம் உண்டா கதி வருடவாரி அப்பதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படி கூட நான் எல்பி கேரட்டா அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் ஒண்ணு வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குயா எங்களால முடியுது ஒன்னையாவது நடத்துறமேன் அப்படின்னு சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கேன் இல்லையா ஆமா ஒன்னும் இந்த வாசி தீரவே என்பது பாடிக்கொண்டிருந்தது ஒரு திருப்பதி நினைவு திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற சிவனுக்கு பேர் ஆனவன் அப்படின்னு பேர் ஆனவன் என்று பேர் ஏன் பேர் வந்தது பேர் நினைக்கிறாங்க என்ன தமிழ்ச்சி சங்கத்துல இவர் பேசிட்டே இருக்கிறார் பாடி இருக்கிற போட்டு வரலாறு போயிடும் வரலாறு தெரிஞ்சால் தான் அந்த தேவாரத்துல நமக்கு பரிபூரணமாக அன்பு ஏற்படும் ஆமா அந்த தாய்மான வந்து அந்த சுவாமிக்கு பேரு ஏன் தெரியுமா திருச்சிராப்பள்ளியில ஒரு செட்டி பெண் முதல் தலை பிரசவம் அவளுக்கு திருவானைக்காவில் வீடு திருச்சிராப்பள்ளியின் நடுமத்தில ஆறு இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்பதான் காவேரியில தண்ணி நிறைய போகும் மேட்டு உண்டாம எதிர்பார்க்க வேண்டியே இல்லை அது ஜீவ நதி எனக்கே தெரியும் ஆறு மாசம் ஏழு மாசம் அந்த காவேரியில தண்ணி நிறைய ஓடிக்கொண்டே இருக்கும் காவிரி தான் நான் ரெண்டாக்குன்னு ஆடணும் ஆமா காவிரி கடையில் இருந்தவன் தானே தருமபுரம் காவிரி கரையில் தான் இருக்கிறது ஆமா இன்றைக்கு ஆறு மாசம் ஏழு மாசம் இரண்டு கரையும் கரைபுரண்டு ஓடும் தண்ணீர் அது ஜீவ நதி அப்படி தண்ணி போயிட்டு இருந்தது இவ என்ன பண்ண தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு போக நினைச்சா போக முடியல அம்மாவது வர சொல்லு அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த செட்டி பொண்ண அம்மா வருவதற்கும் இல்லை தண்ணி ரெண்டு கரையும் போகுது பாலம் கிடையாது இப்ப என்ன ரெண்டு மூணு பாலம் இருக்கு இல்லையா ஆமா அது காமராஜு செய்த புண்ணியம் ஆமா அண்ணா பதவி ஏத்துக்கிட்ட போது சொன்னாராம் நாங்கள் பாலம் கட்ட வேண்டிய வேலையே இல்லை காமராஜ் செய்து போயிட்டாரு நான் காங்கிரஸ் காரன் நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் ஆமா அப்படின்னு சொன்னார் அவர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதையாவது சொன்னார் அண்ணா இப்ப பாலம் இருக்கிறது என்ன பண்ண பிரசவ டயம் ஐயோ சுவாமி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுதுறா இந்த குழந்தை உடனே தாய் வந்துட்டா பிரசவம் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்சது அம்மா அம்மா எனக்கு வரைக்கும் நான் போயிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி போயிட்டா செத்தனி கழிச்சு உண்மையான தாய் வந்தா அம்மா குழந்த பிறந்துட்டா குழந்த பிறந்துட்டா தண்ணி நிறைய போகுதுமா என்னால வர முடியலடி அப்படின்னா என்னம்மா இப்படி சொல்ற வந்து எனக்கு பிரசவம் பார்த்தேன் கடத்தருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் என்ன சொல்றேன் நான் வரலடி நான் இப்பதானே வர்றேன் அப்படின்னா ஓ மலை இருக்கிற கடவுள் வந்தானா அப்படின்னு சொன்னான் சொன்னா அதான்னுக்கு தாய்மானவன் பேரு இப்பவும்ப்பிராப்பள்ள சாமிக்கு செய்து வைத்திருப்பார்கள் அத நிவேத்தியம் பண்ணுகிறார்கள் அது வேண்டியவர்களுக்கு கொடுக்கிறார்கள் ஆமா நான் போன நிச்சயமா அந்த மருந்து வாங்கி சாப்பிடுவேன் எனக்கு பிரசவம் இல்ல மருந்து சாப்பிட்டா உடல்ல இந்த வைரல்லாம் சரியா இருக்கும் நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க அந்த மருந்து தான் கொடுத்தான் சொல்லுகிறார்கள் அது மாத்திரம் இல்ல ஊருக்கு ஒரு தேவாரம் நன்றுடையானை தீயதில்லானை என்று தொடங்கும் இந்த தேவாரத்தில் பதினோரு பாட்டு இருக்கு இதை பாடினால் அதை பாடிக்கொண்டே இருந்தால் பெண்கள் பயத்தை அறுக்க வேண்டாம் நிச்சயமாக சுக பிரசவம் ஆகும் என்று சொல்லுகிறார்கள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய பெண்ணுக்கு அமெரிக்காவில் பிரசவத்துக்கு போனார் இந்த தேவாரத்தை வச்சுட்டு போயிட்டார் எனக்கு கடிதம் எழுதினர் நான் நன்றுடையான தேவாரம் பாடணும் நினைச்சுக்கிட்டே வந்தேன் அவசரத்துல புத்தகத்தை வச்சுட்டு வந்துட்டேன் இங்க தேவாரமே கிடைக்கல அது எழுதி அனுப்புங்க அப்படின்னு எழுதினார் நான் பதினோரு பாட்டையும் எழுதி ஏர்மயில் இருந்தார் அந்த பெண்ணு வகுத்த அறுக்கல ஊசி போடல சுகப்பிரசம் ஆயிட்டு சவிக்குமா இருக்கா அந்த அற்புதமான தேவாரத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது பாடி காட்ட போறேன் லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையூரு பாகம் உடையானே உடையானை சென்றடையாத திருவுடையானை திராப்பள்ளிக்குடையானை கூற என் உள்ளம் குளிரமே என் உள்ளம் குளிரமே ஏ நன்றுயானை தீயவில்லானை நன்று தீயவில்லானை that I don't ஆமா என்னுடைய நண்பர் ஒருத்தர் கைதாபேட்டேல் வந்திருக்காரோ என்னமோ திருநாவுக்கரசு மாரி அவர் வீட்டுல இதுவரைக்கும் ஆன பிரசவம் பூரா இந்த பதியத்தை படிச்சு சுக பிரசம் ஆயிருக்கிறது என்று சொன்னார் ஆமா எனக்கு தெரியும் இப்ப அமெரிக்காவில் அவருடைய பெண்ணுக்கு சுக பிரசவம் ஆபரேஷனே இல்லாமல் பிரசனம் ஆச்சு ரெண்டு பேர் டாக்டர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் டாக்டுங்கள் இந்த அற்புதமான திருப்பதிகம் அந்த செட்டி பொண்ணுக்கு மாத்திரம் வைத்தியம் பார்க்கல நம்ம வீட்டு பெண்களுக்கும் வைத்தியம் பார்ப்பான் நிச்சயமாக என்று எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த திருப்பதியம் இந்த முதல் திருமுறையில வருகிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவுற்ற அடுத்தபடி திருநீல கண்ட திருப்பதிகம் என்று ஒன்று இருக்கிறது ஆண்டவனுக்கு திருநீல கண்டம் கண்டம் கருப்பாக இருக்கும் ஏன் எப்பவோ ஒரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார் கடலை கடைந்தார்கள் ஏன் கடைந்தார்கள் அமுதம் வரும் அந்த அமுதத்தை சாப்பிட்டால் எண்ணில்லாத ஆண்டு முப்பும் இல்லாமல் நரையும் இல்லாமல் திரையும் இல்லாமல் வாழலாம் என்பது கருத்து அதற்காக அவர்கள் கடைந்தார்கள் அதுல அமுதம் வந்தது எல்லாரும் எடுத்துக்கிட்டான் திருமகள் வந்தான் வந்தாள் அவ்வளவு எடுத்துக்கிட்டான் வந்தவனா மணி ஒன்னு வந்தது தேவேந்திரன் எடுத்துக்கிட்டான் விஷம் வந்தது ஐயோ சாமி ஓட ஆரம்பித்தான் ஆமா பயந்து ஓடினான் சிவன்கிட்ட போய் முறையிட்டாங்க அவன் அந்த விஷத்தை சாப்பிட்டான் கண்டத்தையே நெரித்துக் கொண்டு விட்டான் ஆனா தான் உனக்கு நீலகண்டம்னு பேர் நீலகண்டம் இந்த தயாச்சு இந்த தயவான செய்தியை நினைத்துத்தான் ஒரு நாயன்மார் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலக்கண்டம் என்றே சொல்லி கொண்டிருந்தார் அவர் திருநீலகண்டத்து குயவனார் என்று பேர் திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநீலகண்டத்து குயவனார்கடியேன் என்று சொன்னார் நீலகண்டம் நீலகண்டம் என்று சொல்லியே ஆண்டவன் திருவிடியை சேர்ந்து விட்டார் அவர் ஆக இதகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகத்தில் மாணிக்கவசர் சொல்றார் அன்னைக்கு அந்த ஆலகால விஷத்தை சிவன் சாப்பிடாமல் இருக்க இருப்பானே ஆனால் பிரம்மன் அழிந்திருப்பான் திருமால் அழிந்திருப்பான் உலகமே அழிந்திருக்குமே அப்படின்னு மாணிக்கவசர் சொல்றார் அந்த திருவாசகத்தை நான் நினைப்பூற்றே உனக்கு கோலாலமாகி குறை கடல்வாய் அன்று எழுந்த ஆதாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி நேடி சதுதானம் உண்டிலேல் அன்று அயன்மால் உள்ளிட்ட வேலாய தேவரெல்லாம் விடுவர் காண்தாடலோ பிரம்மன் இருக்கிற தேவர்களே அவர்கள் பெரியவர்கள் பிரம்மனும் திருமாலும் அவனே போயிட்டான் தர்மபுரி சாமி எங்க போய் விழுவான் எங்க போய் விழுவான் சொல்ல முடியாது அதான் இந்த பிரதோஷ காலம் பிரதோஷ காலத்தில் உண்டான் என்பது வரலாறு ஒன்று இருக்கிறது நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் என்றே பத்து பாட்டிலும் வரும் என்ன பத்து பாட்டு அல்லவா கேட்கலாம் பத்துதான் இருக்கு ஒண்ணு இல்ல இல்லங்குறத பத்தி நாம கவரப்பட்டோமா கவரப்பட்டமா இல்ல ராஜராஜ சோழம் தான் கவரைப்பட்டான் நமக்கு எடுத்து கொடுத்த புண்ணிய ராஜராஜ சோழம் நம்பி ஆண்டார் நம்பி ரெண்டு பேரும் இல்லவா ஆமா அப்பதான் கேட்டான் யோ நடா எத்தனையோ பதியங்கள்ல விட்டு போச்சே பாடல்கள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நடராஜா சொன்னாராம் அசரீதியாக ஏ ராதன் உனக்கு வேண்டியத மாத்திரம் நான் வைத்திருக்கிறேன் இல்லாத பத்தி நீ கவலைப்படாத இருக்கிறத பாத்துக்கன்ட்டது ஆமா அதனால பத்து பாடுதான் இருக்கு இந்த திண்ணீல கண்ட திருப்பதியம் திருச்செங்கோட்டுல பாடப்பட்டது திருச்செங்கோடு என்பது உங்களுக்கு தெரியும் திருச்செங்கோடுனா என்ன அர்த்தம் கோடுன்னா பாம்புன்னு அர்த்தம் கொம்பு என்று ஒரு பொருளும் உண்டு இடம் நோக்கி பொருள் கொள்ளணும் இல்லையா ஆமா அகப்பை என்பது இந்த வயத்துக்கும் பேர் எடுத்து போடுறான்னு அகப்ப அதுக்கும் தான் பேர் அல்லவா ஆமா அது கோடு என்பது பாம்பு என்று பொருள் செங்கோடுன்னா சேப்பு பாம்பு வழிபட்ட தலம் அது பாம்புல பச்சை பாம்பு உண்டு சேப்பு பாம்பு உண்டு கட்டுவீரியன் உண்டு கொம்பேரி மூக்கண் உண்டு இப்படி எல்லாம் உண்டு ஆமா நல்ல பாம்பு நீ அதுக்கு பேர் பாக்கி ஏனே பாம்பு கடிச்சதுன்னா தொந்தரவு பண்ணும் ஒன்றரை மூக்கன்னு ஒரு பாம்பு எங்க ஊர்ல ஒருத்தடிச்சு நாள் உடம்புல இருந்து அந்த கடிச்ச இடத்திலிருந்து ஒவ்வொரு சொட்டா அந்த இரத்தம் வெளியாகும் வெளியாகும் போது உயிர் போற மாதிரி துடிக்கிறான் நாப்பதாது நாள் செக்கிறான் செத்து போட நல்ல பாம்பு கடிச்சா இந்த தொந்தரவை ஒன்றரை நேரம் ஆகிடுவோம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா அந்த முனிவர்கள் வர்றதில்லத்தில் ஆமா நாம செய்த புண்ணிய அவ்வளவுதான் இந்த முனிவர்கள் வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சாதம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா எட்டி போயிடுங்கோடு பேர் அந்த ஊருக்கு போனார் திருஞான அவர் போன வேலையில பனிக்காலம் பனிக்காலம் நன்று அப்படின்னு ஒரு எழுதி வச்சான் பனினால கஷ்டம் வரும் சளிபிடிச்சுக்கும் தலைவரிக்கும் ஜரம் வரும் எல்லாரும் ஒரு சுட்டர் ஒன்று இப்ப போட்டிருக்கீங்களா இல்ல வாரியா போட்டுக்கிறோம் நன்று அர்த்தம் பிரிச்சா என்ன வரும் பனிக்கு ஆலம் நன்று அப்படின்னு பிரிச்சான் ஆழகால விஷயம் எல்லோருக்கும் ஜரம் வந்துடு அடியார்களுக்கும் ஜரம் வந்துடு திருஞாறு சம்பந்த அத்தனை பேருக்கும் கூட வந்துடுத்து பார்த்தார் சுவாமி இதெல்லாம் வைத்தியம் பண்ணி பிரயோஜனம் இல்லை ஆண்டவனாக சொல்லிவிட்டு திருநீல கண்டம் என்ற திருப்பதியத்தை பாடினார் இப்ப உங்களை நான் பாடி காட்டுறேன் வீணையாம் என்று சொல்லும் அதுதறி வீ அவ்வினைக்கு வீணையாம் என்று சொல்லும் அதுதறி வீ நாடாது இருப்பதும் உந்த மக்கூண வந்தே நாடாது இருப்பதும் உண்டாகும் கடல் போற்றோம் தாமடியோ செய்வீனை பந்தம்மை சிண்ட பேராதிரீல கண்டம் செய்வீனை பந்தம்மை இந்த பேராதிர நீல கண்டம் திருநீல கண்டம் திருநீல கண்டம் நீ எங்களை காப்பாற்றி விடு என்று பொருள் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலேயும் ஒரு பாட்டு சொல்லிட்டு பாடம் சொல்லுவோம் மணரடி போற்றதும் நாமடியோ தீவினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீல கண்டம் முனைச்சடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம் கொண்டமையாண்ட விதிசலையே இலைத்தலை சூலமும் கண்டும் மழுவும் இவை உடையீர் தினைத்தமை தீவினை தீண்டப்பெறா திருநீல கண்டம் பெண்ணுல கால்கின்ற விச்சாதர்களும் வேதியரும் புண்ணியர் என்றிரு போந்தொழப்படும் புண்ணியரே கண்ணிையாதன மூன்று உங்களுக்காக உங்களை காப்பாத்தட்டும் என்ற நோக்கத்தோ சொல்லிவிட்டுமா மற்ற எல்லாம் மலை திரண்டந்த சிந்தோடையை சிக்கமே ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை உள்ளோ சொத்துணை வாழ்க்கை துறந்தும் திருவடியை அடைந்தோம் தீவினை திருண்டப்பெறா திருநீல கண்டம் பறக்கு மனத்தனை மாற்றியம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் செந்தடிக்கு பிணையாத வண்ணம் பறித்த மலர் கொடு வந்து பணியடியோம் தீவினை திண்ட பெற வாக்கை கடி அடிக்கே உருகி மலர் கொடு வந்து அரக்கனை தீரில் செய்தவரே திருவிலி தீவினை திண்ட பெற தென்னீல கண்டம் தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடமரியை தோற்றிலும் தோற்றும் தொழுது வணங்கும் தீக்குளி தீவினை தீண்ட பெற தென்னீல கண்டம் பிறந்த பிறவியை பேணியம் செல்வன் கடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் அடிக்கல் திறம்பையில் ஞான சம்பந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகில வரவர் போனரும் கூடுவரே பத்தும் சொல்லிட்டு யாருக்காக சொல்லிக்கிட்டு இருக்க உங்களுக்காக சொன்ன இப்படி பாடின உடனே அந்த ஊர் பக்கம் இருந்த பனி நோய பனி நோயினால இருந்த விஷஜங்கள் எல்லாம் போய்விட்டது பெரிய புராணத்தில் எழுதி வைத்திருக்கிறார் தெய்வ சேக்கிட பெருமான் ஆமா தெய்வ சேக்கிடாரு பெருமான் எழுதி வைக்கவில் எழுதினார் அவர் கிருஞ்சான் சம்பந்தருக்கு எழுதினார் திருநாவுக்கரசு எழுதினார் சுந்தரருக்கு எழுதினார் மாணிக்க வாசகருக்கு எழுதவில்லை அதனாலேயே மாணிக்க வாசகர் திருவாசன பாட பெற்றது நமக்கு தெரியாமலே போயிடுத்து சுட்டிக்காட்டுற ஆசான் இருந்த நமக்கு தெரியும் ஆசான் சுட்டி காட்டல தெரியவே முடியாது வருமானம் தெரியவில்லை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதான் சேக்கிரார் கொடுத்த பிச்சை தான் அது இன்னொன்னு சொல்றேன் இப்போ திருஞான சம்பந்தர் காலத்துல சம்பந்தர் பாடினார் அந்த விஷ நோய் அந்த ஊர் பக்கமே இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லப்படுகிறது அந்த தேவாரத்துக்கு அதோட அதுக்கு மரியாதை போச்சா இந்த தெய்வீகம் போச்சா கிடையாது இன்றைக்கும் இருக்கிறது அதற்கு மரியாதை இன்றைக்கும் இருக்கிறது தெய்வீகம் ஒரு வரலாறு நான் தினந்தோறும் தேவாரத்தை பூசை பண்ண தவறுவதே இல்லை தவறவே மாட்டேன் ஆமா நான் காசுக்கும் பாடுவேன் கடவுளுக்கும் பாடுவேன் ஆமா நிச்சயமா நான் வீட்டுல உட்கார்ந்து தோட்டத்துல செடிக்கு தண்ணி ஊத்துற போதும் போதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொத்து அது இந்த தேவாரம் பாடுவதற்கு பதினோரு வருஷம் படிச்சேன் ஆமா ஆறு வருஷம் தேவாரம் படிச்ச அந்த தர்மபுரத்துல பிச்சை அது எனக்கு ஊர் தர்மரம் இல்ல எனக்கு ஊரே வேற இந்த பிச்சையை கொடுத்தாங்களே அவங்க ஊர் பேர வச்சுக்கிட்டே ஆமா அவங்கள்ட்ட பொருள் சொல்லி சொல்லிக் கொடுப்பார் அப்படி ஒரு புண்ணியமா வேலை உதுவார் இந்த மேடையில எத்தனையோ தடவை தேவாரத்தை பாடி காட்டியிருக்கிறார் பேசி காட்டியிருக்கிறார் அவர் ஆயுள்ள இருநூறு ஓதுவார தயார் பண்ணினார் எவனாலும் செய்ய முடியாது சந்தன கட்ட தன்னை தேய்த்து கொண்டு இருநூறு ஓதுவார்களை தயார் பண்ணினார் அவர் ஓதுவாறு உலகத்திலேயே ஒருத்தம் கிடையாது ஆமா அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் இந்த அண்ணாமலை செட்டியார் ஒரு பெரிய தர்மம் அடிச்சிருக்கிறாரே இசைக்கல்லூரி சிதம்பரத்துல அதுல சேர்ந்து படிச்ச ஏன் இருந்தான் பாட முடியும் இசையில குற்றம் இருக்க கூடாது அப்படிங்கிற கருத்தோடு அங்க போய் படிச்சேன் அது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா போச்சு இல்ல ஒரு ராகத்தை ஒழுங்கா பாட முடியாது இப்போ சாமிநாதன் பேர் இருக்கு சாமிடன் அப்படி நான் கூப்பிட்டேன்னா ஒத்துக்குவிங்களா ஒத்துக்க மாட்டீங்க நாக்கு இல்லையா சாமிநாதன் சொல்லணும் ஒரு நாள் எனக்கு ஒரு மணியாளர் வந்தது ஒரு பத்து வந்த லெட்டர் கொடுக்கிறவன் தான் போஸ்ட்மேன் என்ன பண்ண என்னையா கிளியரா அட்ரஸ் இருக்கு நீ பி சுவாமிநாதன் என்பது எனக்கு தெரியும் கொடுக்க மாட்டேன் பத்து ரூபாய் ஒரு ரவுண்டு கூட போட்டான் திருவடிக்கு போய் சேராது அதனாலதான் தேவாரத்தை சேமத்தில் படிச்சு இசையும் கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு அண்ணாமலை செட்டியார் கொடுத்த பிச்சை தேவாரம் கொடுத்தது தருமபுரத்து பிச்சை கொடுத்தது அண்ணாமலை தினந்தோறும் படிக்க தவற மாட்டேன் சில பதிகங்கள் தினத்தோறும் நான் பாராயணத்துல வச்சிருக்கேன் அதை சொல்லாத நாளே கிடையாது அதுல இது ஒண்ணும் எது இந்த அபிவினைக்கு வினை வீட்டுல சம்புராசுதி போட்டோ அல்லது சுதிப்பொட்டி ஹார்மோனியத்தை போட்டோ ஒரு பதிகம் பாட தவறவே மாட்டேன் ஆமா இன்னைக்கு கூட ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு என்னுடைய நித்திய கர்மாஸ்தான முடிச்சுக்கிட்டு பூஜை பண்ணி விட்டு ஒரு பதிகம் பாடிவிட்டு வந்தேன் இன்னைக்கு பாடின பதிகம் ஏதேனும் ஒரு பதியம் பாடுவேன் இன்னைக்கு வைத்தியசுல் பதியம் பாடினேன் ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியா ரெண்டு நாளா ஆனது நாள என்ன என்ன பண்ண வைத்தியநாதனை வேண்டலாம் அப்படின்னு சொல்லி விட்டு தேவாரம் பாடிவிட்டு வந்தேன் அந்த மாதிரி தினந்தோறும் ஒரு பதியம் பாடுவேன் அப்ப இந்த தருவூர மடத்துல வேலை பார்த்தேன் தருவூரத்து தருவூர மடத்துக்கு ஒரு ப்ரொபகண்டா சென்டர் இருக்கிறது மாம்பலத்துல அதுல நான் ஒரு பதினாறு வருஷம் தேவார ஆசிரியராக இருந்தேன் அதுல இந்த முதல் ரூம்ல நான் இருந்தேன் ஒரு நாள் காலையில பூச பண்ணி தம்பூராவை போட்டு போட்டுக்கிட்டு இந்த அவனைக்கு விலை பதியம் பாடிட்டு இருந்தேன் பாடி பத்து பாட்டு பத்து பாட்டு சொன்னா அது மாதிரி பாடிபிட்டு தம்பூரா சிவா அப்படின்னு கீழே வச்ச ஒரு அம்பது வயசு இருக்க ஒரு பெரியவர் அங்கிருந்து வந்து அழுதுகிட்டே என் கார்ல விழுந்தார் இப்பவும் எனக்கு சில பேர் வணங்குவாங்க ஏன் வணங்குறான் பணமா இருக்கு இல்ல பதவி இருக்க ஒண்ணுங்கடே என்ன இருக்கு என் நெஞ்சுக்குள்ள தேவாரம் அதுக்காக வணங்குறான் உடம்பினை முன்னிருந்தேன் உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன் அந்த உருபொருள் என்பதுதான் கடவுள் என்னுடைய வாங்கன்னு சொன்ன அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்தார் செத்த நாழி விட்ட ஏன் அந்த ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவர் அழுகை முடிஞ்சது வர்றீங்கன்னு கேட்டார் நான் திருச்செங்கோட்டில இருந்து வரேன் பதியம் பாடப்பட்ட இடம் எது திருச்செங்கோடு நான் பதியம் பாடினது என்ன திருச்செங்கோடு பதியம் யாரு திருச்செங்கோட்டில் இருந்து எனக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறதா சிவன் வந்தான் கடவுளை அவர் இந்த அற்புதமான பதிகத்தை நீங்க பாடிக்கொண்டிருந்தீங்க வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த வாழ்க்கை வரலாறு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சொன்னார் சொல்லுங்க அவர் கவுண்டர் இனத்தவர் அவங்களுக்கு பரம்பரையில ஐம்பது வயசு வந்தா பாரிச நோய் வந்துடும் நோய் தெரியுமா உங்களுக்கு ஆமா நிச்சயமா ஒரு வீட்டுல அஞ்சு பையன் இந்த பரம்பரை நோய் யாருக்காவது ஒருத்தனுக்கு நிச்சயமா வந்துரும் தகப்பன் எந்த மாதிரி எண்ணத்துல இருந்தாலும் அந்த எண்ணத்துல இவன் இருப்பான் என்னுடைய வாழ்க்கையை சொல்ல என்னுடைய தகப்பனாரு வெத்தல பாக்கு போடுவார் அண்ணன் போட்டான் இரண்ட அண்ணனும் போட்டான் நானும் போட்ட என் தம்பியும் போட்டான் இன்னொரு தம்பி இருக்க அவனும் போடுறான் தகப்பனாருடைய எண்ணம் தகப்பனாருடைய செய்கை அப்படி வந்துவிட்டது ஆமா நிச்சயமா வரும் அதே மாதிரி நோயும் வரும் அந்த கவுண்டர் வீட்டில் வருஷம் பாரிச நோய் வந்துரும் அவங்க அண்ணனுக்கும் வந்துடுத்து பார்சன்தான் என்ன பண்ணுவான் ஒரு கை விழுந்து இந்த வலது கை விழுந்துடுதுன்னா இதுக்கு நாட்டு வலது கைன்னு இதுக்கு பேரு நாட்டுல இதுக்கு பேரு சோத்து கைன்னு பேரு இல்லையா சாப்பிடறதுனால இந்த கைக்கு இடது கைன்னு பேரு இதுக்கு வேற ஒரு பேரு உங்களுக்கு தெரியும் அல்லவா ஆக இந்த வலது கை விழுந்துடுதுன்னா சோர்சிங்க முடியாது இந்த கைக்கு வேற ஒரு பேர் சொன்ன இதாலதான் திங்க முடியும் இதாலதான் அந்த வேலையும் செய்யணும் இதாலதான் இந்த வேலையும் செய்யணும் எவ்வளவு பெரிய தவறு பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய பாவம் பார்த்தீங்களா ஐயோ கடவுளே எனக்கு இந்த நோய் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண திருச்செங்கோட்டில் போய் திறந்தோறும் அங்க அர்த்தனாரிச்சர் தான் மூல தெய்வம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் திருச்செங்கோட்டில் மலை மேல சிவலிங்கம் கிடையாது அர்த்தநாரிச்சர் தான் இருக்கும் ஆமா நான் வணங்குறது கூட அர்சுவாரிசு வடிவத்தை தான் சிலந்தோறும் வணங்குறேன் அதுதான் உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள் நான் அந்த தெய்வத்தை தான் வணங்கிக்கிட்டு இருக்க போனா திருஞான கூட அபிப்பிராயம் சரி விட்டு போற சிலந்தோறும் போய் சாமியிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு சாமி எனக்கு இந்த நோய் வரக்கூடாது என்னை காப்பாற்றி விட்டு விடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான் ஒரு நாள் மலையில போய் கும்பிட்டு விட்டு கீழே இறங்கி வந்தான் கீழே இறங்கி வந்த போது இந்த பிச்சைக்காரன் உட்கார்ந்து உனக்கு இந்த நோய் வராது செய்யணும் என்ன தெரியுமா தேவாரம் இருக்கா கேட்டார்க்கு கிறிஸ்டின் வீட்டுல பைபிள் இருக்கும் முஸ்லீம் வீட்டுல குரான் இருக்கும் ஐங்கார் வீட்டுல பிரபந்தம் இருக்கும் சைவம் வீட்டுல தேவாரம் ஆயுள்ல ஆராய்ச்சி பண்ணிதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வீழ்ச்சிட்டு இருக்காங்க யாரா நல்லா வீழ்ச்சி இருக்காங்களா ஐயோ ஒன்னையா சொன்ன உன் வீட்டுல தேவாரம் இருக்குன்னு தெரியுமையா ஒண்ணு உன்னையும் தெரியும் மைசூலூரையும் தெரியும் எல்லாரும் தெரியும் நீ ஒண்டி இருந்தா போருமா நீ ஒண்டி இருந்தா போறமா கிறிஸ்டியன் வீட்டுல பூரா அத்தனை பேரும் பைபிள் வச்சிருக்கான் கைவன் வீட்டுல இருக்க தெரியுமா உனக்கு என்ன கதை விடுறேன் சார் நான் தமிழ்நாட பூரா சுத்தன காசிலிருந்து கன்னியாகுமரி வரையும் சுத்தி விட்டு தான் சொல்றேன் ஒன்ன வச்சு நீ கல கடை போடாது ஆக இவர் இல்லேன் சார் கையில கடையில போய் கேளு திருஞா சம்பந்த தேவர கேளு கடையில வச்சிருப்பான் வாங்கிட்டு வா போனா ஒரு புஸ்தகம் எடுத்து வாங்கிட்டு இருக்கான் அந்த புஸ்தத்தை எடு அதுல அபித கிவி ஒரு தேவாரம் இருக்கும் அதவாரத்தை எடுத்துக்கிட்டு போய் தினந்தோறும் அந்த அர்த்தநாரிச்சு சன்னிதியில நின்றுகிட்டு உட்காந்துக்கிட்டு சொல்லாத பிச்சை கேட்க போறான் நம்ம வீட்டுல ஒரு பிச்சைக்காரன் வந்து நம்ம வீட்டு திண்ணையிட்டு அம்மா ஆண்டு கூப்பிட்டான் ஒத்துக்க மாட்டூட கோயிலுக்கு போறோம் உட்காந்து தேவாரம் பாடவே மாட்டேன் ஏன் சாமிகிட்ட பிச்சை கேட்க போறேன் பத்து பதிகம் பாடினாலும் பதினஞ்சு பதிகம் பாடினாலும் நின்னுகிட்டு தான் பாடுவேன் உட்காந்து பாடுற வழக்கமே கிடையாது ஆமா ஆக நின்னு கொண்டு இந்த பதிகத்தை நாப்பது தடவை படி அப்படின்னு அந்த சாமியார் சொன்னான் அப்படி படிச்சுன்னா அவனுக்கு இந்த நோய் வராது அப்படின்னு சொன்னான் இவன் அத கேட்ட போது இவனுக்கு வயசு நாற்பதோ முப்பத்தஞ்சோ நான் தினந்தோறும் சாமியிட போய் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு ஐம்பதுக்கு மேல வயசாயிட்டு எனக்கு அந்த நோய் வல்ல எனக்கு என்னுடைய உயிராக நினைத்து நான் பாடிக்கொண்டிருக்கிறேனோ அந்த பதிகத்தை நீங்க பாடிக்கிட்டு இருந்தீங்க இங்க அப்படிதான் கவுண்டர் சொன்னான் இது என்னுடைய வாழ்க்கையில கிடைத்த ஒரு உண்மை அதனால உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக அதனால இந்த திருப்பதிகத்தை நீங்க தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ நோயாளி தான் உடம்பு சரியில்லை தேவாரம் பாடுனே பாடுனா சரியா போயிடுது மருந்து சாப்பிட்டாலும் சரியா போகாத நோய கொடுக்காம ஏதேன்னு கொஞ்சம் கொடுத்து வைக்கலாம் ஆமா திருப்பதியத்தைும் பாடுவேன்டவையாவது பாடுவேன்வறி போகும் ஏதோ கடமைகள் இருக்கு அதனால விட்டுருவேன் ஆனா ஒரு தடவைக்காவது நிச்சயமா சொல்லி விடுவேன் இந்த அற்புதமான திருப்பதியத்தை பூரா உங்களுக்காக சொன்னேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அந்த முதல் திருப்பதி முதல் திருமுறையில இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அற்புதமான திருப்பதியை நீங்க திரும்ப சொல்லிடுவீங்கன்னா உங்களுக்கு நல்லது என்று நான் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுங்க அடுத்தது விஞ்ஞானசம் மந்திரி ஒரு பெரிய தமிழ் விரகன்னு பேரவர்கள் தமிழர்கள் தமிழ ரொம்ப கட்டிக்கார நன்னூல் பண்ணவனே அவன் தானே தமிழுக்கு இலக்கணம் பண்ண அவன் தானே தமிழ் இலக்கணம் பண்ண சமுதாயத்துக்கு அவன் எதிரிய தவிர தமிழுக்கு மிகவும் பெரிய தொண்டு செய்தவர்கள் சிலப்பதியான அவங்க நூல் தானே சிவக்தானே ஆமா நல்ல விளையா போச்சு பெரிய புற நம்மளுக்கு தமிழ் இலக்கணம் தண்டமாணி சுவாமிகளும் செய்திருக்கிறார் திரு ஆமாத்தூர் தண்டமானி சுவாமிகளும் ஆனா அது வியாபாரத்துக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ் இலக்கணம் செய்தவர்களே சமணர்கள் தான் அவர்களை வெல்லுவதற்கு திருஞான சம்பந்தருக்கு பிரோபுரத்து ஈசந்தான் கொடுத்தான் தமிழ் கொஞ்சம் விவரிட்ட அதுலதான் மயங்க நாம கடவுள் அருள்டவுள் அருள் அவர் செய்யவில்லை பிரசன் கொடுத்த அருள் தமிழ் தமிழ் அவர்கிட்ட கொஞ்சது பாருங்க ஒரு பதிகம் பாம்பை தப்பு உரித்தது யானையை தான் பாம்பு சொல்றாரு கலையில என்ன எழுதிட்டார் தெரியுமா இது மொழி மாற்று அப்படின்னு எழுதிட்டார் நான் மொழியை மாற்றி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதுறாரு உரித்தது பாம்பை உடல் மிசையிட்டதோர் ஒன் கழித்தை உரித்தது யானையை உடல் மிசையிட்டதோர் பாம்பை அப்படின்னு சொல்லி இருக்கணும் திருப்பி கொடுக்கிறாரு பாருங்க அவருடைய தமிழ் அறிவு குறித்தது பாம்பை உடல் மிசை எழித்ததோர் ஆமையை எழித்ததோர் முப்புறத்தை ஆனா இவர் என்ன பண்றாரு எரித்ததோர் ஆமையை ஆமையைத்தான் போட்டுக்கிட்டாரு ஏன் ஆமையை போட்டுக்கிட்டு இருக்கிற வரலாறு சொன்னா இன்னும் பெருசா போயிடும் வேண்டாம் விட்டுற எரித்ததோர் ஆமையை இந்து முப்புறத்தை ஒரு பதிகமே சொல்ற பதினோரு பாட்டு இப்படி பாட்டே கிடையாது தமிழ் உலகத்திலே கிடையாது ஆமா நான் கேட்டதில்லை அவ்வளவுதான் தக்கனை இவர் சொல்லிருக்கணும் தக்கன் அபிசார யோகம் யாகம் பண்ணி தான் அவனை அழித்தார் சக்கனை சொல்ல சூலத்தை சூலம் என்பது கையில வச்சிருக்கிறது இல்லையா அது ஆணவம் கண்மம் மாயை அதனுடைய விரிவுதான் இந்த முத்தலை சூளம் என்று சொல்லப்படுகிறது இன்னும் ஒன்னும் சொல்றாங்க பிரம்ம விஷ்ணு ருத்ரன் மூன்று பேரும் நான் என்று சொல்லத்தான் இப்படி வச்சு கொண்டிருக்கிறான் என்று பட்டினத்தடிகள் சொல்வர் பட்டினத்தடிகள் அப்படித்தான் சொல்றாங்க ஆனா சித்தாந்திகள் என்ன சொல்றாங்க ஆணவம் மரம் ஆணவம் என்று சொல்லுகிறார்கள் ஏதோ சூலத்தை வச்சுட்டு இருக்கான் வழிபாடு மிக உயர்வு என்று சொல்வார்கள் வடநாட்டுலாம் பாத்தீங்கன்னா வீட்டுகள்ல சூலம் போட்டு வச்சிருப்பான் நாங்கூட அதுக்கப்புறமா தான் நான் திருச்சூலத்தை வச்சு பூசை பண்ண ஆரம்பிச்சேன் சிறந்தவன் என்னுடைய பூசையிலே திருச்சூலத்துக்கு அபிஷேக ஆராதனை உண்டு ஆமா தெரித்தது சூலத்தை தக்கனை வேள்வி பன்ோல்வர் வாழ்துமேள் விற்றிருந்தவரே மொழி மாற்று என்று ஒரு அற்புதமான திருப்பதிகம் அந்த முதல் திருமுறையில் இருக்கிறது இன்னொரு பதிகம் உங்களுக்கு நினைவூற்று யாமா மாமா யாழி காமா காணா காணா காமா காளியா மாமா யானி மாமாயா தமிழ் ஆமா பெண் புலவர்களால கூட இதுக்கு பொருள் செய்ய பொருள் சொல்ல கஷ்டப்படுறாங்க மாலை மாற்று வரும் பாட்டு வரும் திருப்பி படிச்சு பாருங்க போருமோ வரும் இல்லையா அது போல பதம் கூட விட்டு சொல்லுவார்கள் காணா காமா கா மா அது மாத்திரம் இல்ல இசையோடு வருது ஆச்சரியம் தமிழர்கள் பாடி பாடல்கள் பாடி வச்சுன்ன தவிர பாட்டு ராகம் ராக சேர்த்தர் கொஞ்சது அவர்களை எளிதிலே அவர்கள் முடிஞ்சது என்பதும் நீங்க எண்ணிக்கொள்ள வேணும் அதுல ஒரு திருப்பதியம் இந்த திருவல்லம் என்ற ஊர்ல பாடுற அற்புதமான பதியம் உன்னை சார்ந்தவர்களுக்கு நீ இன்பத்தை அல்லவா கொடுப்பாய் அப்படின்னு சொல்றார் சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் இன்பங்கள் கொடுக்கும் வண்ணம்னு சொல்லல தழைக்கும் வண்ணம் அப்படிங்கிறார் எவ்வளவு அற்புதமான சொல்லு பார்த்தீங்களா சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் சேர்ந்தவள் நேரிடையோடும் கூடி தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் அப்புறம் ஒரு திருப்பதியம் காணப்படுகிறது ஏகபாதம் அப்படின்னு ஒரு சேவாரம் காணப்படுகிறது நாலு வரையும் ஒரே மாதிரி இருக்கும் இப்ப தோண்டு செவின் அப்படி இல்லையா தோனுடைய செவியன்படையோர் தூவன் மழை தூடி காடுடைய சூழலிப்பொடி பூசி என்ன உள்ள வருது திருநாச சமூகத்துல ஏகா பாதம்னு ஒரு பதியம் இருக்கு நாலு வரியும் ஒரே மாதிரி இருக்கும் பிரமபுரத்துறை பிரமபுரத்துறை பிரமபுரத்துறை பிரமபுரத்துறை நாலு வரிக்கு நாலு வேறு விதமான பொருள் உண்டு அப்படின்னு எழுதி வைக்கிறார்கள் கருவர மடத்துல இது வியாக்கியானோடு வெளியிட்டு இருக்கிறார்கள் முதல்ல இந்த இருபத்தி அஞ்சாவது சன்னிதானம் வியாக்கியானோடு வெளியிட்டார்கள் சன்னிதானமும் அதனை வெளியிட்டு இருக்கிறார்கள் வாங்கி படிக்கிறது கூற்ற தலைவலியா இருக்கோம் தெரிந்து கொள்ளுங்கள் நாம படிக்கிறோமோ படிக்கிறியோ அது அப்புறம் பார்த்துக் கொள்ளுவோம் இல்லையா ஒரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு நினைக்கிற ஜெர்மன் வரும்போது இந்த என்ன ஒரு ஏரி இருக்கு காஞ்சிபுரம் போற வரையில் செம்பரம்பாக்க ஏரி செம்பரம்பாக்க ஏரி வறண்டு கிடந்து போய் ஜெர்மன் வரும் போது ஏரோடு அமாதை உபயோகப்படுத்திட்டு இருந்தான் வெள்ளைக்கார ஆமா என்னுடைய சமக்க ஊர் அந்த ஏரிக்கு பக்கத்தில் நான் வந்திருந்த போது அங்க போய் ஏராப்பிழந்த ஏரி பார்த்தேன் நல்லா எனக்கு நினைவு ஆனா ஏரியில் அவன் நடத்தினே தவிர ஏரிக்கரையை உடைத்து விடவில்லை ஏரிக்கரை இருந்ததுனால்தான் இன்னைக்கு தண்ணி வந்த போது நிக்கிது அதுபோல நமக்கு பொருள் தெரியலனாலும் படிச்சு கொண்டிருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சூடும் தெரியாம கண்ண முடி தொட்டாலும் சூடும் அல்லவா அது போலத்தான் தேவாரத்துல சிறு எழுக்கூற்றிருக்கை அப்படின்னு ஒண்ணு பண்ணிருக்கிறார் சாமி நான் முன்ன ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன் என்று நான் எண்ணுகிறேன் இருந்தாலும் பரவாயில்ல திறந்தா இட்லி சாப்பிடுறோம் தினம் பூரி சாப்பிடுறோம் தினம் காப்பி சாப்பிடறோம் விட்டு இல்லையா நேத்து சாப்பிட்டா இன்னைக்கு நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு மூணு ஒன்னு அப்படின்னு அந்த எண்ணிக்கை வருது அந்த பதிகத்துல திரு ஏழு ஏழு என்பது ஏழு என்பது ஏழு என்று வரும் ஏழு இதுல கூத்தடிக்குதுன்னு எழுதி வச்சார் இல்லையா இப்படி அங்கேயும் போய் இங்க போய் வருது இல்லையா இந்த பசங்க வீட்டுல அப்படி இங்க என்ன கூத்தடிக்கிற ால்ஞான மூர்த்தி நாயனையும் புண்ணியம் உண்டு என்று எழுதுகிறார்கள் இது கர்ண பரம்பரை செய்தியில் இருக்கிறது எந்த புராணத்திலையும் இல்லை சொல்லல என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இது ஏன் பாடினார் அப்படின்னு கேட்டா திருஞான சம்பந்தருடைய தந்தையார் பேரு சிவபாதகிருதையர் தாயார் பேர் பகவதி அம்மையார் உங்களுக்கு நினைவில் இருக்கும் சிவபாத கிருதையர் என்ன நினைத்தார் திருஞான சம்பந்தர் ஒரு பெரியவர் நம்ம வயத்துல வந்து பிறந்து விட்டாரே தவிர அவர் பெரிய அருளாளர் நம்ம வயத்துல பிறக்க வேண்டிய பிராப்தியே அவருக்கு இல்லை கடவுள் கொடுத்த பிச்சை என்று எண்ணினார் சம்பந்தோறும் பத்து பதியும் பாடி அவர் பாடினது பதிவு இல்ல எவ்வளவு இருக்குற பதியது அதே நமக்கு பார்க்கறதுக்கு யோகாமல் இருக்கும் என்ன பண்ண நூறு பதியம் பாடினா அந்த பூஜை செய்து விட்டு அந்த நூறு பதியத்தையும் படிச்சு விட்டு தான் பதியம் படிச்சு விட்டு அப்புறம் தான் சாப்பிடறதுன்னு வச்சு முடியுமா தந்தையார் கட்டப்படுறாரு தெரிஞ்சது அப்பா அப்பா நான் ஒரு பதியம் பாடித்தார அந்த பதியத்தை நீங்கள் பாடிவிட்டீர்களே ஆனால் நான் பாடிய பதியம் அத்தனையும் அந்த கருத்து அதுல இருக்கிறது அப்படின்னு தந்தையாருக்காக பாடி கொடுத்தார் சிறு எழு கூற்றிருக்கையின் பேரு ஆமா நான் தினந்தோறும் பாராயணம் பண்ற பதியத்துல இது ஒண்ணு ஆமா எத்தனையோ பேர் அப்படி எனக்கு தெரியும் தாம்பரத்துல ஒரு நண்பர் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவையே ஒண்ணு அந்த பதியத்தை சொல்றார் அதனால நான் வாழ்க்கையில சுவைக்குமா இருக்கிறேன்னு அவர் அடிக்கடி சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன் அற்புதமான திருப்பதியம் சொல்லு மூணு வருகிறது இதை விரிவாக சொல்லுவதற்கு எனக்கு தமிழ் அறிவு கிடையாது ஓரளவுக்குத்தான் எனக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது அற்புதமான திருப்பதியத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லிவிடுவேன் சரியா வரும் ஆமா இருவரோடு ஒருவன் ஆகி நிந்தனை ஓரால் நீடல் ஒண்கடல் இரண்டும் முப்பணு நேர்த்திய நால்வர் கொடிநறி காட்டினை நாட்ட மூன்றாக கோட்டினை இருநதி அருவமோடு ஒருமதி ஒருதாளீரையின் மூவிலை சூரம் நாற்கரை அரவம் எந்த நாள் வாய் மர திருகோட்டோடித்தனைதீறு வளைய வாங்கி உப்புரத்தோடு நான் இனமஞ்சு அவனரை அறுத்தரை ஐம்பரன் நாளாம் அந்த கரணம் உப்புளம் இருவழி ஒருங்கியமானோர் எத்தனை ஒருங்கிய மனத்தோடு இருகிற போன்று குறை முடித்து நான் மறையோதி ஐக வேள்வி அமைத்தாரங்க முதலடு சோதி வளர்க்கும்பு வேணுபுரம் புதை மேல் மிதந்த தோழிபுர துறைந்தரை தொலையாயிருநதி வாய்ந்த புந்தராய் ஐந்தனை வரபுறம் ஒன்றுனர் தப்பு அது பெரிய ஆராய்ச்சி கூடியது இந்த இடத்துல வரபுறம் என்று உணர் என்று முந்தி வரை அங்க ஒன்றுன்னு இருக்கணும் ஆமா அந்த என்று உணர் என்ற இடத்துல என்று என்பதற்கு ஒன்று என்ற பொருள் எழுதியிருக்கிறார்களான்னு நானும் அந்த விதிமுறையை எடுத்து பார்த்தேன் இல்ல நமக்கு சந்தேகமும் அந்த இடத்துலதான் அவர்களுக்கும் சந்தேகம் வருகிறது இப்போ திருவத்தியூர் தேவாரத்துல பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றனை அப்படின்னு ஒண்ணு வருது என்ன அர்த்தம் பாம்புடைய வாயில தவக்கலை மாட்டிக்கிட்டு அது பிடிச்ச மாட்டிக்கிட்டு விடாது பாம்பு வாயில் தேர்தல் தவக்கல இருக்குன்னா விடவே விடாது நடக்காது ஆமா அது மெதுவா மெதுவா தின்னு விடும் அப்படி திங்கி அது ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் முழுங்கும் போதுதான் கத்துது இந்த தவக்கல அந்த பாம்பின் வாய் தேரை என்ன நினைக்கும் அது உயிர் போகும்போது ஐயோ நான் சாக போறேன் ஐயோ நான் சாக போறேன் அப்படின்னு தான் அது எண்ணி இருக்கணும் சொல்றாரு பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை இப்படி கஷ்டப்படுற நே என்ன வியாக்கியம் எடுத்து பார்த்திருக்க எப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்பது ஒன்று உணர் என்ற பொருள் இருக்கிறத எடுத்து பார்த்தேன் ஒன்று உணர் என்று திருத்தி இருக்கிறாங்க சந்தேகத்தை நான் தீர்த்து விட்டேன் பரபுரம் என்றுமலை எடுத்த இறுதி நலக்கன் பிறல் கெடுத்தருடைய புரிந்தனை முன்னீட்டு அறிய பண்புடைந்தன தன்மை அமர்ந்தனை ஐயோரும் அவனரும் அருவகைச் சேரரும் காழியமர்ந்தனே எச்சனிசையவன் கொச்சை மெச்சினை ஆறு பதமும் ஐந்தவர் கல்வியும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையில் ஒருமையும் ஒருமையில் பெருமையும் மறைவிலாமறையோர் கடுமலமுதுபதி கவனின் கட்டுரை கடுமலமுது கவனியனையும் அணைய தன்மையை ஆதரித்து இல்லை இணையவல்லவர் இல்லை நீர்நிலத்தே சொல்லலாம் நான் தினந்தோறும் சொல்றேன் சொல்றீங்களே சொல்லும்ாரியல் ஒன்றியும் படைச்சலி தடிப்ப மூர்த்திகளாயினை இருவருடனாக இருந்தன ஓராள் ஒன்றிட வேண்டும் முப்பொழுத்திய நால்வர் கோடி நடி காட்டினை நாட்டம் கோட்டினை இருநதி அரோபுணர்வது சூடினை ஒரு தாளிகிரன் மோவில சூழம் நாற்கார் மாமரி ஐந்தரை அறவ ஏந்திரை காய்ந்த நால்வாய் மத திருகோட்டூர் ஈடடித்துரித்தனை ஒரு தனியால் விளைவாங்கி புப்புரத்தோடு நான் ஐம்புலனாலாம் வந்த கரணம் புக்குணம் இருபடி ஒருங்கியவனோர் ஏத்தனிந்தனையும் ஒருங்கிய மனத்தோடு இருபுறப்போர் குறைபிடித்து நான் மரையோதி ஐக வேள்வி அமைத்தவர் அங்க முதலளித்தோதி வரன்முறை பயந்து பிரபுரம் பேடினை அறுபது முறும் எழுபுறம் விரும்பினை இகலி அமர்ந்ததும் புகழி அமர்ந்தனே பொங்கு நாற்கள் சூர் வெங்கு விளங்கினை பாடி மூலகம் புதவியல் மிதந்த தோணிபுர துறைந்தனை தொழையாக இருந்தி வாய்ந்த ஒருமலை எடுத்த அழுந்தனை முன்னீர் தூய்ந்தோம் நான் முதல் அறிய பண்புடன் இருந்தன சண்டை அமர்ந்தனே அய்யூரும் அமர்வு அருவிகேரரும் ஊழியும் உணரா காடி அமர்ந்தனே எச்சரி செய்வன் கொத்தையமற்றினை ஆறு பதம் ஐந்தவர் கல்வியும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நிந்தனை இருமையின் ஒருமையும் உறுமையின் பெருமையும் மர்மிலா மறையோர் கடுமலம் கட்டுரை கடுமலம் அறியும் என்னுடைய குருநாதனுடைய பிச்சை சரியா சொல்லிவிட்டார் சரியா வருவோம் நோட்ட பார்த்து சொன்னேன் சொல்லி பார்த்தல் சரியா வந்துடும் சில வேளையில் அது தவறி போயிடும் ஆமா இப்படி ஒரு அற்புதமான திருப்பதியும் அந்த முதல் திருமுறையில இருக்கிறது பாராயணம் பண்ணீர்களோ என்னமோ நம்ம வீட்டு சொத்து நம்ம வீட்டு தமிழிசை நம்ம வீட்டு மத நூல் நம்ம மத நூல் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறார் நான் சொன்னது கொஞ்சம் தான் தாம்பிதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் உள்ளே பிரித்து பாருங்கள் சேல் உலகம் இருக்கிறது அருள் உலகம் அங்கே இருக்கிறது நிச்சயமாக ஆமா என்று நான் கடமை அடுத்தபடி தேவாரத்துல மேகராக குறிஞ்சி என்று ஒரு ஏழு பதிகம் இருக்கிறது அந்த ஏழு திருப்பதிகத்தையும் ஒழுங்காக பாடச் சொன்னால் போதுவார்களையும் ஒழுங்காக பாட விட்டால் பாட விட மாட்டான் கோயில்ல கூட தேவாரம் இந்த கோயில் இருக்கிற நிர்வாகம் அவர்களை சரியா பாட விடல என்னுடைய கருத்து ஆமா ஒரு பாட்டு சொல்லிட்டு என்னுடைய அபிப்பிராய் சொல்ற கோயில நான் பார்த்ததே கிடையாது சாமி சன்னிதல மயிலாப்பூர் உதாரணத்துக்கு சொல்றேன் மயிலாப்பூர் கோயில் இருக்கு ஒரே ஒரு திருப்பதி என்ன அந்த ஊருக்கு இருக்கு பூஜை காலத்துல அந்த பதினோரு பாட்டையும் பாட விடுறாங்களா கிடையாது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயத்துல அது ஒண்ணும் அது அப்புறமா பாத்து அத நாம உலகத்தை திருத்த நம்மளால முடியாது விட்டுற அந்த ஏழு திருப்பதிகத்தையும் போதுவார்களை பாட சொன்னால் ஒழுங்காக சாமி சன்னிதானத்தை பாட சொன்னால் மைசூருக்கு நாமத்து கையே கை ஏந்த வேண்டிய தேவையே இல்லை மழை பொழியும் நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு தெரியும் ஏழு பதியத்தன் ஒழுங்கா பாடினானே ஆனால் நிச்சயமா மழை பொழியும் என்று சொல்லுகிறார்கள் நானே என்னுடைய ஆய்வுள்ள பார்த்திருக்கிறேன் தமிழ்நாட்டுக்காக வேண்டி மழை பொழிய வேண்டும் என்று போன வருஷம் ஒரு பத்து நாள் என் வீட்டிலே நான் படித்த உடனே நிறைய மழை பெய்ய நானே பார்த்தேன் எனக்கு ஆயிரம் வேலை வந்து சேருகிறது என்ன நிச்சயமாக அதனை செய்தால் மழை பொழியும் பெரியவருடைய கருத்து பெரியதாரம் இருக்கிறது பாடி வைத்திருக்கிறார் ஒரு சில பாடல்களை நான் உங்களுக்கு நினைவு புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலும் அறிவு அழிந்தெட்டு ஐமேலுந்தி அலமந்த போதா அஞ்சேன் என்று அருள் செய்வோம் அமரும் கோயில் பலம் வந்த மடவார்கள் நடமாட உழவு அதித சிலமந்தி அலமந்து மரமேவி புகில் பார்க்கும் திருவையா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 செல்வமராஜ் புரை செல்வமே சிதையாதன செல்வம் ஞான சம்பந்தன செந்தமிழ் மனமுகங்காட்ட செங்குமுதவாய்கள்லை வந்தும்டுமனமே வெந்த வெண்பொடி பூசும் மார்பில் விதிநூறு ஒருபார் பொருந்த கந்தமல்கு குழலியோடு கடிபொழில் கட்சி தன்னுள் அந்தமில் குலத்தாவர் போற்ற அணங்கிலோடு ஆடல் புரி எந்த ஏகம்பம் சேர ஏழு திருப்பதியும் இருக்கிறது ஓதுவார்களை கூப்பிட்டு பாட சொன்னார் செய்ய வேண்டிய வேலை இது திருக்கோயில் யார் நிர்வாகம் பண்றாங்களோ அவங்க செய்ய வேண்டிய வேலை இது ஆமா திருக்கோயில் நிர்வாகம் பொருளுக்கு மாத்திரம் தானா உண்டியில என்ன பணம் வருதுன்னு பாக்குறது மாத்திரம் தானவா அவர்கள் பார்க்கவில்லை என்று பெரும் குறை உண்டு வருத்தப்பட்டாலும் பழட்டும் பொருளையும் பார்க்கணும் அருளையும் பார்க்கணும் பொருளினால் மாத்திரம் வருஷம் உயர முடியாது அருளினால் மாத்திரம் வருஷம் உயர முடியாது இரண்டும் இருக்கணும் ரெண்டு கை போல ரெண்டு கண்ணு போல ரெண்டு காது போல ரெண்டு கால் போல நிச்சயமாக இரண்டும் தேவை இல்லையா ஆமா ஆனால் அப்படி ஓதச் செய்தார்களே ஆனால் நம்ம கர்நாடகத்தை போய் தொங்கிட்டு கிடக்க வேண்டிய தேவையே இல்லை என்பது என்னுடைய இந்த அற்புதமான ஏழு திருப்பதியம் அந்த முதல் திருமுறையிலே இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தபடி பதியத்தோடு அடுத்த மாதம் நாம இரண்டாவது திருமுறையை பார்ப்போம் என்று சொல்லி ஒரு திருப்பதியம் இருக்கிறது இது ஒரு அற்புதமான திருப்பதி எதுதான் அற்புதமான திருப்பதியம் இல்லை எழுத்து எழுத்து எழுத்து எழுத்தா ஒவ்வொரு எழுத்தும் அருள் உடையது ஆமா சில பேர் சில தேவாரத்தை தான் கேக்குறதுன்னு வச்சிருக்காங்க இல்ல கிடையாது என்ன பொறுத்தளவில் நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பதமும் அருளுடையது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் போடுவாரு நான் பாடின டேப்ப அவருக்கு பிடிச்ச பாட்ட மாத்திரம் வேற ஒரு டேப்ல பண்ணிக்குவாரு பாக்கி என்ன விட்டுருவாரு தவறையா அப்படி செய்யாதீங்க எல்லாமே அருடைய பாடல்கள் என்று நான் சொல்லுவேன் அவருடைய எண்ணம் செய்த ஆக யாழ்மூரி என்று ஒரு திருப்பதிகம் இருக்கிறது அதை ஏன் பாடினார் அப்படின்னு கேட்டா சிறஞான சம்பந்தர் ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு கொடுத்துருங்க அஞ்சு நிமிஷம் பன்னெண்டு மணிக்கு முடிக்கணும் பன்னெண்டு ஆச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுக்கணும்